வணக்கம் நெற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி இரண்டாவது செய்தி சேவை செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் இருபத்தி ஒராம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் செந்தில் குமார் விநாயகர் சிலைகள் வைக்க அரசு விதித்த அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரசாணையை ரத்து செய்ய இயலாது என உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது சென்னை கலைவாணர் அரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் முதல்வர் பழனிசாமி துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் கல்லாதவர்கள் இல்லாத நிலையை அதிமுக அரசு உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் சேலம் மாவட்டம் முழுவதும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவா் ரோஹிணி தெரிவித்துள்ளாா் கேரளா கடல் பகுதியில் படகு மீது கப்பல் மோதி உயிரிழந்த நான்கு மீனவர்கள் குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் நிதியுதவி அளிக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் குட்கா வழக்கில் தமிழகத்திற்கு தலைக்குணிவை ஏற்படுத்திய அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் டிஜிபி ராஜேந்திரனை டிஸ்மிஸ் செய்யும்படி திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் உத்தரவின் பேரில் கீழ்பவானி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் வேட்டையில் ஆயிரம் மணல் மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இப்பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் அருகே சரக்கு ரயில் நடுவழியில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் இந்திய செய்திகள் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் விருதுகளை வழங்கி கவுரவித்தார் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள பாஜக அரசு மீதான ரஃபேல் போர் விமான ஒப்பந்த ஊழல் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவுள்ளது மாவோயிஸ்டுகளுடனான தொடர்புக்கான வலுவான ஆதாரங்கள் உள்ளதாலேயே இடதுசாரி ஆதரவாளர்கள் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர மாநில காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சர்ச்சைகளை ஏற்படுத்திய மலையாள நாவலான மீ ஷாவை தடை செய்ய மறுத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எழுத்தாளர்களின் கற்பனைக்கு தடை விதிக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் தடை விதிக்கப்பட்ட செயற்கை இடுப்பு மூட்டை இந்தியாவில் விற்பனை செய்து நோயாளிகளுக்கு ஆபத்து ஏற்படுத்திய வழக்கில் நான்காயிரத்தி பேருக்கு தலா இருபது லட்சம் இழப்பீடு வழங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்திற்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு உத்தரவிட்டுள்ளது ஜம்மு கா காஷஷ்மீரில் இளைஞர்களை தீவிரவாதத்தில் ஈடுபடுத்த தீவிரவாத அமைப்புகளில் இணைக்க தீவிர முயற்சி எடுத்து வந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்க போராளி தௌசிப் அகமது குத்னா எனப்படும் அபு கைது செய்யப்பட்டுள்ளான் ஜப்பானில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத கடுமையான புயல் தாக்கியதில் பத்து பேர் உயிரிழந்தனர் பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிரியாவில் அமைந்துள்ள ஈரான் ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று சிரியா நாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டனர் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எஸ் நாநூறு ஏவுகணைகளை வாங்குவது இந்திய அமெரிக்க அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சமாக இருக்காது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் சதுர மீட்டரில் ஆயிரத்தி கிலோ அரிசி விளைவித்து சீனா புதிய உலக சாதனை படைத்துள்ளது இருந்து திருடப்பட்டு அமெரிக்க அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன இவற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த சோழர் காலத்து லிங்கோத்பவர் சிலையும் அடங்கும் சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிந்து நதியின் கடைமடை பகுதியை இந்தியா ஆய்வு செய்ய பாகிஸ்தான் அனுமதி அளித்துள்ளது கத்தார் நாட்டில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் கத்தாரை விட்டு வெளியேற அந்நாட்டு வெளியுறவுத்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை என கூறப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் நடப்பாண்டின் முதல் எட்டு மாத கால அளவில் இந்தியாவின் காஃபி ஏற்றுமதி இரண்டு புள்ளி ஆறு லட்சம் டன்னாக சரிந்துள்ளதாக காஃபி வாரியம் தெரிவித்துள்ளது ரூபாய் மதிப்பு தானாகவே நிலை பெற்றுவிடும் எனவும் சர்வதேச நிலவரங்களால் தான் தற்போது சரிவை சந்தித்துள்ளது எனவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது நான்கு புள்ளி இரண்டு லட்சம் கோடி செலவில் நூறு புதிய விமான நிலையங்கள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் உற்பத்தி வரியை குறைக்க மாட்டோம் என மத்திய நிதியமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய வீரர் ஓம் பிரகாஷ் மிதர்வால் தங்க பதக்கம் வென்றார் இந்திய அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஆர் பி ஓய்வு பெறுவதாக ட்விட்டரில் அறிவித்துள்ளார் குத்துச்சண்டை ஜாம்பவான் என்று உலக ரசிகர்களால் அழைக்கப்படும் மைக் டேசன் முதன்முறையாக இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திரைச்செய்திகள் தமிழ் நடிக்க உள்ள இந்தியைப்படத்தில் பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்து இணைந்துள்ளார் அதர்வா நயன்தாரா நடிப்பில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் கடந்த வாரம் திரைக்கு வந்த இமைக்கா நொடிகள் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இப்படம் வெளிவந்த ஐந்து நாட்களில் பதினாறு கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செய்துள்ளது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை காமராஜ் என்ற பெயரில் திரைப்படமாக தயாரித்து வெளியிட்ட ரணா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் தற்போது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்றினை எம்ஜிஆர் என்ற பெயரில் திரைப்படமாக தயாரித்து வருகிறது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்